மேவ்ஷா மியம் மேவே ஓ நமோ விதிய சம்பிரதாய வம்சி மோ நமோருளவரோ சச்சிதானிணே நமோ வேயிசிணே கிருஷ்ணாயலோக்கேதாஜாஸே முனி சகசிரமூருஷோத்தமசிரே சகசிரம் பிரசியமரா வைஷம் பாயனே ஜயமுச்சுர்மேண பாவனையுதினவரேவிய लोके யுதிஷி வாக்கம் தைதம் லோக்கே கி வாப்பேக்கம் பராயணம் கங்கமர்ச்சா கோர்மா கிஞன்முச்சியத்தை ஜந்தர்ஜன்மாரீஷிரம்துருஷோத்தமவன்மேண புருஷ் சித bhaktya dhyayan மேவாச்சம் yudhishthirar புருஷமியமச்சன்தைசம்பர்ஜனமேஜயன்கிட்டிஷிரீஷ்மரிட்ட பிரார்த்தனை பண்ணின விஷயத்தை முதல்ல அறிமுகப்படுத்தினர் பிறகு யுதிஷ்டிரர் பீஷ்மர்கிட்ட கேட்ட விஷயத்தை சொன்னர் அல்ப ஆயாச அனந்த பலம் அதாவது குறைஞ்ச சிரமம் நிறைந்த பலன் கிடைக்கக்கூடிய சாதாரண ஜனங்களுக்கு ஒரு உபாயம் சொல்லுங்கோ நிறைய பேர் மோக்ஷம் சொல்லுவாள் நான் சித்தசுத்தின்னு சொல்கிறேன் மன தூய்மை அடைவதற்கு உபாயத்தை உபதேசம் பண்ணுங்கள் மோக்ஷத்தையும் சொல்லலாம் தப்பு இல்லை எல்லாம் நிறைய வரப்போகிறது நம்ம அடிக்கடி இதை விசாரம் பண்ண போகிறோம் ஆஹ கிமேக்கம் தெய்வத்தம் லோக்கே கிம்பாப்பேக்கம் பராணம் ஸ்துவந்த கங்கமர்ச்சந்த் பிராப்னயூர் மாணவா சுபம் இதில் நாலு கேள்வி வந்துடுத்து கோதர்மஸ்வர்மாணம் பவதரமோ முத்தாவது கேள்வி கிஞ்சபன் முச்சதே ஜந்துர் ஜென்மசம்சாரபந்தனாத் ஆறாவது கேள்வி அதுக்கு பதில் சொன்னார் முதல்ல ஜபத்துக்கு கிஞ்சபன் முச்சத்தை ஜந்துர் ஜென்மசம்சாரபந்தனாத் அதுக்கு அர்த்தம் படித்தோம் சங்கரபாஷ்யத்தையும் படிச்சுட்டோம் சகசிர சகசிராமச சத்தி அப்புறம் அடுத்து பார்த்தம் அடுத்து நாலாவது கேழ்விக்கு பதில் மொதல் ஆறாவது கேழ்விக்கு பதில் இரண்டாவது நாலாவது கேழ்விக்கு பதில் கம் அர்ச்ச யார் அர்ச்சனை பண்ணுறதுன்னா அதுக்கு பாஷ்யம் படித்தோம் புறத்திலும் அகத்திலும் அர்ச்சனை செய்கிறது அல்லது புறாக அர்ச்சனையை சேர்த்துக்கிறது அப்புறம் தியானம் ஸ்தவனம் நமஸ்கார ஆக தியானம் பண்ணுறது எல்லாம் கடைசியாக பாஷ்யத்தில் படித்தோம் அர்ச்சையன் நித்தி அனேன உபயவிதம் அர்ச்சனம் உச்சதே ஆதிசங்கர் ரெண்டு அர்த்தம் சொல்கிறார் அர்ச்சனங்கிறதுக்கு பாக்யார்ச்சனம் அப்படின்னு முதல் அர்த்தம் சொல்கிறார் தியானம்ங்கிறதுக்கு ஆந்தரார்ச்சனம்னு சொன்னார் அப்புறம் என்ன பண்ணிவிட்டார் மாத்திவிட்டார் அவரே அதவா இன்னொரு அர்த்தம் சொல்லலாம் விகல்பம் சொன்னார் ஆக அர்ச்சன்கிறத்துலேயே பாக்யாபியந்தரார்ச்சனை எடுத்துக்கலாம் புறத்திலும் அகத்திலும் பண்ணக்கூடிய அதாவது பாக்ய பூஜா மானச பூஜா ஆந்தர பூஜா அப்படி எடுத்துக்கலாம் தியானங்கிறதுக்கு பகவானுடைய ரூபத்தை தியானம் பண்ணுறது சகுண பிரம்ம ரூபத்தை தியானம் பண்ணுறது ஸ்தோவனம்ங்கிறது வாக்கால பகவானை ஸ்தோத்திரம் பண்ணுறது அப்புறம் நமஸ்காரம்னு உடம்பால் நமஸ்காரம் பண்ணுறது ஆக மானசம் வாச்சிக்கம் காய்கம்ச்ச உச்சியத்தே பாஷ்யத்தில் படிச்சுட்டோம் இப்போ மூணாவது கேள்விக்கு பதில் சொல்கிறார் இப்போ ஆறாவது கேள்விக்கு பதில் சொல்லியாச்சு நாலாவது கேள்விக்கு பதில் சொல்லியாச்சு மூணாவது கேள்விக்கு பதில் சொல்லப்படுறார் ஸ்துவந்த கம்கம் அர்ச்சந்தா அதனால் கம் ஸ்துவந்தா யார ஸ்தோத்திரம் பண்ணுறது அங்கே சொல்லியிருக்கிறது ஸ்துவன் நாமசகசிரேணங்கிறது ஜப்பம்னு எடுத்துனுட்டார் அங்கே ஸ்தவனங்கிறதுக்கு ஜப்பம்னு அர்த்தம் பண்ணிணுட்டார் இங்கே வந்து ஸ்தோத்திரம் பண்ணுறது யாரை ஸ்தோத்திரம் பண்ணுறது அப்படின்னா அதுக்கு அடுத்த ஸ்லோகம் வருகிறது படிக்கலாம் திருத்தீயம் பிரஷ்னம் பரிஹரதி ி பா அனிதம் விணு சுவலோக்கமேஸ்வரம் லோகாஸ்வன் சர்வாதிகோத் அனிதம் ஷட் ஃபாவர்ஜி விஷு வீலம் சர்வோக்கிஷந்தூர் ப்மார லோகமேஸ்வர்தோக்கம் திருஷ்வாணியோகாட்சம் நரந்தரம் ஸ்வன் साधारणं फलवचनं வேவனாரணம்லவன சீனா அதித்திய கச்சீதி சர்வதுகோ சர்வதுகோ பவேத் சாத் இந்த ஸ்லோகத்துக்கு ஆதிசங்கரருடைய பாஷ்யம் படிச்சிருக்கோம் இனிமேல் அர்த்தம் பார்க்கலாம் அநாதிநிதனம் அநாதிநிதனம் அப்படின்னு சொன்னால் அதுக்கு அர்த்தம் சொல்கிறார் ஷட் பாவ விக்காரவர்ஜிதம் நிதனம்னு சொன்னால் மரணம்னு அர்த்தம் சாதாரணமாக நிதன பத ஏ அப்படின்னு சொன்னால் மரணத்துக்கு தலைவன் அர்த்தம் என்ன மாதிரி மரணம்னா சரீரம் செத்து போகிறதா அஜானம் செத்து போகிறதா நம்மக்கிட்ட இருக்கிற கெட்ட குணங்கள்லாம் செத்து போகணும் நல்ல குணங்கள்லாம் பிறக்கணும் கெட்ட குணங்கள்லாம் சாகனம் அறியாமை சாகனம் அறிவு பறக்கணும் அறியாமை அறிவு பிறந்து அறியாமை சாகணம் ஆண்டவனை சார்ந்திருக்கின்றவனுக்கு கெட்ட குணங்கள் செத்து போகின்றன உண்மையிலேயே ஆண்டவனை பற்றி அறிவை பெற்று ஆண்டவனை வழிபடுகின்றவனுடைய அறியாமை செத்து போகிறது அறிவை வழங்குகிறார் ஆண்டவன் அதே மாதிரி தீய குணங்களெல்லாம் இறந்து விடுகின்றன நல்ல குணங்கள் தோன்றுகின்றன மகிச்சானன்ய யோகேன பக்திரவியபிச்சாரிணின்னர் பகவான் கீதையில் எங்கிட்ட மாறாத நெறிபிரளாத பக்தி பண்ணணும்னர் ஆ கடவுளை பற்றின ஈஸ்வர லக்ஷணம் தெரிஞ்சு ஈஸ்வரனை உபாசனை பண்ணுறவனுக்கு சத்சங்கம் கிடைக்கும் தாய்மாரவர் சொன்ன மாதிரி மூர்த்தி தலம் தீர்த்தம் முறையாக தொடங்கினருக்கு ஓர் வார்த்தை சொல்ல சர்க்குருவும் வாய்க்கும் பராபரமே அதனால் நல்ல பகவானை பூஜை பண்ணுறது ஸ்தலம் இந்த இடத்துல இருக்கிறது சத் சங்கத்தில் இருக்கிறது ஸ்தலம்னால் சத்சங்கம்தான் தீர்த்தம்னால் இந்த நதியில் ஸ்நானம் பண்ணுறது இது மூர்த்தி இங்கே வந்து சுவாமி இருக்க ரூபம் இருக்குது இந்த ஸ்தலத்தில் சத்விஷயங்கள் தான் சிந்திக்கப்படுகிறது பேசப்படுகிறது அதுக்காக தான் இந்த இடத்துல நம்ம எல்லோரும் சேர்ந்து வாழ்கிறோம் அப்புறம் அந்த தீர்த்தத்தில் புனிதம் இருக்குது மகா நிறைய மகாத்மாக்கள்லாம் வந்து பிளஸ் பண்ணது வாரா வாரம் ஆர்த்தியெல்லாம் நடக்கிறது அந்த கட்டத்துக்கு ஒரு மகிமை வந்துன்ருக்கு அது மாதிரி மூர்த்தி தலம் தீர்த்தம் முறையாக தொடங்கினருக்கு யாத்திரை பண்ணுறன் யாத்திரையெல்லாம் முறையாக பண்ணுறவனுக்கு ஒரு வார்த்தை சொல்ல நல்ல வார்த்தை சொல்கிறதுக்கு சர்க்குருவும் வாய்க்கும் பராபரமி ஈஸ்வரன் ஆராதனை பண்ணினால் சத்குரு பிராப்தி அப்படின்னே சொல்கிறார் தாயுமானவர் ஆஹா இங்கே அநாதி நிதனம் ஆதி ஆதினு சொன்னால் தொடக்கம்னு அர்த்தம் ந ஆதி ந நிதனம் அப்படின்னு அர்த்தம் யாருக்கு பிறப்பும் இறப்பும் இல்லையோ அவனுக்கு பேர் அநாதி நிதனஹா தம் அநாதி நிதனம் அதெல்லாம் போடலை நம்ம சப்ளை பண்ணிக்க வேண்டியிருக்கு ஆதிசங்கரர் அதை சொல்லலை எஸ் ஆதி நிதனம் நாஸ்தி சா அநாதி நிதனா நிதனம் அப்படி அர்த்தம் பண்ணிக்கணும் யாருக்கு தொடக்கமும் முடிவும் இல்லையோ அவனுக்கு அநாதி நிதனன்னு பேர் அந்த அநாதி நிதனனுக்கு அநாதி நிதனங்கிறது நிதனம் அந்த அநாதி நிதனனை அப்படின்னு தமிழில் த்வித்தியா பக்தி சம்ஸ்கிருத்தில் சொன்னால் த்வித்தியா அந்த அநாதி நிதனனை ஸ்துவன் அப்படின்னு அப்புறம் புரிஞ்சுக்கணும் அதுவே ஒரு புகழ் ஹே அநாதி நிதன அப்படின்னு பகவானை பார்த்து சொன்னோம்னா தொடக்கமும் முடிவும் அற்றவனே ஆதியும் அந்தமும் இல்லா அருட்பெரும் ஜோதி அதேதான் ஆதியும் அந்தமும் இல்லா அரும் ஜோதியை அப்படின்னு தானே தொடங்குறார் திருவெம்பாவே அதேதான் அது எப்படின்னா இந்த உடம்புக்கு ஆதி இருக்குது இந்த உடம்புக்கு முடிவு இருக்குது இந்த உடம்புக்கு ஆதி இருக்குது இதுக்கு டேட் ஆஃப் பர்த் இருக்குது டேட் ஆஃப் டெத்து நிச்சயமாக உண்டு எப்ப தெரியாது ஆக இதுக்கு ஆரம்பம் இருக்குது முடிவு இருக்குது அது மாத்திரமாக இது ஆரம்பித்தது மாத்திரம் இல்லை அம்மாவயத்துலேருந்து வெளியில் வந்தோடனே நாலூறு மேனையும் பொழுதுறனும் வளர்ந்துருக்கு ஆக அம்மா வயிற்றில் இருந்தது ஒரு மாற்றம் உள்ளுக்குள்ளே இருந்து ஒவ்வொரு மாதமும் பரிணமிச்சுண்டே வந்திருக்கு இந்த உடம்பு அங்கேயே விகாரம் எவ்வரி செகண்ட் மாடிஃபிகேஷன் தாயினுடைய வயிற்றுக்குள்ளே இந்த உடம்பு தந்தையால் சமர்ப்பிக்கப்பட்டது அப்படி சமர்ப்பிக்கப்பட்ட இந்த உடம்பு என்ன பண்ணுறதுன்னா தினந்தோறும் கொஞ்சம் கொஞ்சமாக விருத்தியாகி அப்புறம் சரீரம் வெளியில் வந்து இந்த உலகத்துக்குள்ளே வந்து அப்புறம் அது வளர்ந்து ஆக அம்மாவயத்தில் இருக்கிறது என்ன சொல்கிறோம் அஸ்தி அதுவே ஒரு விகாரம் அஸ்தினால் இருக்கிறது அம்மாவயிற்றில் இருக்கிறது ஒரு மாடிஃபிகேஷன் உள்ளுக்குள்ளே மாடிஃபிகே ஆகிண்டே இருக்குது ஆக அது அஸ்திங்கிறது ஒரு விக்காரம் சாரணமாக இருக்குது இந்த கர்ப்பம் இந்த சரீரம் அம்மா வயிற்றில் மாறிக்கொண்டே இருந்தது அப்படி சொல்லணும் இந்த உடம்பு தாயின் வயிற்றில் மாறிக்கொண்டே இருந்தது இதுதான் அஸ்தி தாயின் வயிற்றில் இருத்தல் மாறிக்கொண்டே இருத்தல் இருக்குது எப்படி இருக்குன்னா மாறிண்டே இருக்குது அப்புறம் என்னதுன்னா இந்த உடம்பு தாயை விட்டு போட தாயினுடைய வயிற்றிலிருந்து பிரிஞ்சு வெளியில் வர்றது தொப்புழு கொடி அறுக்கப்படுகிறது அப்போ இது வந்து வெளியில் வர்றத ஜாயத்தேங்கிறது இன்னொரு விகாரம் மாடிஃபிகேஷன் பிறக்கிறது அப்புறம் என்ன அப்படியா இருக்குதுன்னா தினமும் அம்மாவுடைய பாலெல்லாம் சாப்பிட்டு அதுக்கப்புறம் உணவு சாப்பிட்டு சாப்பிட்டு சாப்பிட்டு விரத்தியாகிறது வர்த்தத்தே வளர்கிறது அப்புறம் ஒரு வயசானத்துக்கு பிறகு ரோமங்கள்லாம் முளைக்கிறது உடம்புக்குள்ளே வந்து ஹார்மோன் சேஞ்செல்லாம் ஆறுது அது வந்து பரிணமத்தே விபரிணமத்தே அப்புறம் ஒரு வயசு வரைக்கும் போகுது கடைசி வரைக்கும் வந்து கொஞ்சம் ஒரு ஐம்பது வயசு வரைக்கும் நம்ம வச்சுருக்கதை உடம்பை வச்சுக்கிறத பொறுத்து இருக்குது அப்புறம் என்னதுன்னா தேய ஆரம்பிக்கிறது முட்டெல்லாம் தேறுது எல்லா பக்கம் உடம்புக்குள்ள எல்லாம் அபக்ஷயா தேயுது அப்புறம் என்னாகுதுன்னா ஒரு நாளைக்கு இதிலேருந்து பிராணன் கிளம்பி விடுகிறது அப்போ இந்த உடம்பு எரி செத்து போய்டுறது இப்போ இந்த உடம்பை எரிக்கவோ புதைக்கவோ என்னத்தையோ பண்ணுறோம் ஆக இதுக்கு ஆறு விக்காரம் இருக்குது இந்த உடம்புக்கு ஆ இருத்தல் பிறத்தல் வளர்தல் மாறுதல் தேய்தல் மாய்தல் அஸ்தி ஜாயத்தே வர்த்தத்தை விபரிணமத்தே அபக்ஷீயத்தே வினஷதி அப்படின்னு இதுக்கு பேர் ஆனா ஆனால் இதுக்குள்ளே இருக்கிற மைண்டு இதெல்லாம் பார்த்துன்ருக்கு மைண்டும் சேஞ்ச் ஆகிட்டுருக்கு அது வேறு விஷயம் ஆனால் இந்த மாற்றத்தை அறிகின்ற உள்ளே இருக்கிற உணர்வு தத்துவம் மாறாத தத்துவம் இருந்த போது நான் குழந்தையாக இருந்தேன் நான் இப்பொழுது வாலிபனாக இருக்கிறேன் நான் இப்பொழுது நடுவயதுடையவனாக இருக்கிறேன் நான் வயதானவனாக முதுமையா முதுமையாடையவனாக இருக்கிறேன் நான்கிறது சேஞ்ச் ஆகலை பாடியோட என்னது பருவங்கள் மாறுகின்றன அனவாய்டபுள் சாய்ஸ்லெஸ் எல்லாம் பணத்தை கொடுத்து மந்திரத்தை சொல்லி ஜோசியம் பரிகாரம் எல்லாம் பண்ணி இதெல்லாம் ஒன்றும் செஞ்சு விட முடியாது அதை வந்து என்னது ரிலீஜஸ்னாலையும் இதை வந்து மாடிஃபை பண்ண முடியாது இதை இதெல்லாம் வந்து இல்லாமல் பண்ண முடியாது இதுக்கு பரிகாரம் பண்ண முடியாது லௌகிகமாக என்னெல்லாமோ ட்ரை பண்ணின்னு இருக்காங்க செல்லெல்லாம் எப்படி இது பண்ணுறது அந்த ஸ்டெம் செல் என்னெல்லாமோ பண்ணுறாங்க அந்த காலத்துலெல்லாம் தொப்புள் கொடி அறுத்து ஒரு டப்பாவில் போட்டெல்லாம் வச்சுருப்பாங்க இப்போ அதுதான் இப்போ அதுதான் இப்போ இப்போ பெரிய சயின்ஸு இப்போ அதில் தான் அந்த ஸ்டெம் செல் இருக்குது அதை வச்சு தான் இப்போ ட்ரீட்மெண்ட்டே பண்ணுறான் அதெல்லாம் இப்போ ஃப்ரிட்ஜுக்குள்ளே குழந்தை பிறந்தோடனே வச்சு விட்றான் இப்போ வந்து ட்ரீட்மெண்ட் பண்ணுறது சௌரியம் நாளைக்கு எதாவது ஒரு இதுனா ஸ்டெம் செல்லை வச்சே எல்லாம் முடிச்சுடுவோம் ஆளையே புதுப்பிச்சு விடலாம் அவ்வளோ அட்வான்ஸாக போயின்ட்டுருக்காங்கன்னா அப்படி போய் என்ன பண்ண போகிறோம் தான் கேள்வி இந்த உலகத்தில் வாழ்ந்து என்ன பண்ண போகிறோம் தான் பெரிய கொஸ்டின் என்ன யூஸு ஏதாவது பிரயோஜனம் இருக்கணும் நமக்கு பிரயோஜனமாக இருக்கா மற்றவனுக்கு பிரயோஜனமாக இருக்கா என்ன என்ன பிரயோஜனம்னா நிறைய பேர் லீவ் பண்ணுறதே யூஸ்லெஸ் பிரயோஜனம் இல்லாமல் வாழ்ந்துருக்க சொசைட்டியை டிஸ்டர்ப் பண்ணுறதுக்கு தான் இவனை பகவான் சிருஷ்டி பண்ணியிருக்கார் என்ன பண்ணுறது லைஃபை நல்லபடியாக மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாம்னு அவனுக்கு தெரியறது இல்லைப்பா ஆக அநாதி நிதனா தம் அநாதி நிதனம் விஷ்ணும் அப்புறம் விஷ்ணுங்கிறது என்னதுன்னா வியாபன பால் பாஷ்யத்தில் இருக்குது அநாதி நிதனம்னா ஷட்பாவ விக்கார வர்ஜிதம் சங்கராச்சாரியர் சொல்கிறார் ஆறு விதமான மாற்றங்களிலிருந்து விடுபட்டது இல்லாததுன்னார் ஷட்பாவிகார வர்ஜிதம் அப்புறம் அடுத்தது என்னது விஷ்ணு விஷ்ணுங்கிற சப்தத்துக்கு என்ன அர்த்தம் வியாபனசீலம் எங்கும் வியாபிச்சிருக்கிற தன்மை வியாபனசீலம் அடுத்தது அடுத்த லைன் சர்வலோக மகேஸ்வரம் அதுக்கு விளக்கம் கொடுக்குறார் ஆதிசங்கரர் சர்வம் லோக்கியதே இது லோகா திருஷ்யவர்கணப்படுவதுன்னு அர்த்தம் இதுக்கு முன்னால் லோகசப்தத்துக்கு என்ன அர்த்தம் சொன்னார் சாஸ்திரம் கிமேக்கம் தெய்வத்தம் லோகே அந்த இடத்துல லோகசப்தத்துக்கு லோகேனா சாஸ்திரேன்னு அர்த்தம் லோக்கியத்தை அனேனி இது லோக்காக சாஸ்திரத்வாரா நியாயத்தை சாஸ்திரத்தின் மூலம் காணப்படுகிறது அதாவது சாஸ்திர எனது கண்ணென்ப வாழும் உயிர்க்கு சொன்ன மாதிரி சாஸ்திர கண் கொண்டு உலகத்தை பார்க்குறது இந்த கண்ணை வச்சில்லை முகத்திரெண்டு புண்ணுடையர் கல்லாதவர் கற்றோர் முகத் கற்றோர் என்பவரே கண்ணுடையவர் வள்ளுவர் சொன்ன மாதிரி அந்த கண்ணை வச்சுன்னு பார்க்குறோம் அந்த இடத்துல லோகசப்தத்துக்கு சாஸ்திரம்னு அர்த்தம் வித்யாஸ்தானம்னர் ஆதிசங்கர் இங்கே லோகசப்தத்துக்கு என்ன அர்த்தம்னா அறியப்படுற பொருள்கள்னு அர்த்தம் ஆல் ஆப்ஜெக்ட்ஸுன்னு அர்த்தம் ஆஹா என்னது திருஷ்ய வர்க்கா அறியப்படுற வஸ்துன்னு இன்க்ளூடிங் பாடி மைண்ட் காம்ப்ளெக்ஸ் நம்ம போட்டுக்கணும் என்னோடய உடம்பு மனது என்னால் அறியப்படுறதுனால அதையும் சேர்த்து போட்டுட்டால் நல்லது ஆகா லோக்கியத்தை இத்தி லோக்காக முதல்ல சொன்னது லோக்கியத்தே அனேனை இத்தி லோக்காக இல்லை வந்து இது கர்த்திருப்தி க கர்த்த கர்த்திரு அது வந்து கரணம்னெல்லாம் சொல்லுவோம் சம்ஸ்கிருதத்தில் பார்த்தா இதுதான் சம்ஸ்கிருதம் படித்தா தான் சிலதெல்லாம் பாஷ்யங்கள்லாம் புரிய வைக்க முடியும் இல்லாட்டி ஏதோ பேருக்கு கேட்டுக்கலாம் அவ்வளோதான் நிறைய பேர் எதை படிக்கணுமோ அதுக்கு டைம் கொடுக்குறதில்ல கண்ட கண்ட புத்தகத்துக்கெல்லாம் டைம் கொடுக்குறோம் என்னெல்லாமோ மோசமான புஸ்தகம் பாலிடிக்ஸு சினிமா வேஸ்ட் ஆஃப் டைம் என்ன என்ன ஆனந்தம் இருக்குது இல்லை சொல்லணும் அது புரியறதில்ல என்ன பிரயோஜனம் படித்து எதா மனதுக்கு சாந்தி வரப்போகிறதா இல்லாட்டி யாருக்கா நம்ம படித்து சாந்தி கொடுக்க போகிறோமா அந்த விஷயம் வேலை விஷ்ணும்னா வியாபனசீலம் எங்கும் நீக்கம் அதை படிச்சுட்டோம் வியாபனம்னா எங்கும் இறைவன் விஷ்ணுங்கிற சப்தத்துக்கு சரியான தமிழ் சொல் இறைவன் இறைவன் இடத்தையும் காலத்தையும் வியாபித்திருப்பவன் தேசவியாபி காலவியாபி ஆல் டைம் ஆல் ஆல் திங்ஸ் எல்லா பொருளையும் ஸ்பேஸ் அண்ட் டைம் ஹீஸ் எவ்ரிவேர் ஹீஸ் ஆல் டைம் இன் ஆல் டைம் அவர் எப்பவும் இருக்கார் எப்பவும் இருக்கார் எங்கேயும் இருக்கார் அங்குங்கினாதபடி எங்கும் பிரகாசமாய் ஆனந்த பூர்த்தியாகி அருளொடு நிறைந்திருக்கிறார் அதனால தான் அவருக்கு பேர் விஷ்ணு விஷ்ணுனா எங்கும் நெ வேவேஷ்டி சர்வம் அப்படின்னு அர்த்தம் அதனால் இங்கே வியாபனசீலம்னு ஒரே வார்த்தையில் போட்டார் எங்கும் நீக்கமர நிறைந்துள்ள தன்மைன்னு அர்த்தம் அப்புறம் லோகசப்தத்துக்கு சர்வலோக மகேஸ்வரம்னு சொன்னால் காணப்படுகின்ற பொருள்கள் அனைத்தும் சர்வலோகா அந்த திருஷ்ய வர்க்க லோகா தஸ்ய இந்த லோகத்தை லோகத்தைன்னு சொன்னால் நாம் அறியப்படுகிற இந்த இடம் காலம் பொருள்கள் மாயா கல்பித தேச கால கலனா ஆகையினால இந்த பிரபஞ்சம் இந்த பிரபஞ்சம் அனைத்தையும் காக்கிற சக்திகள்லாம் இருக்குது சூரியன் காப்பாற்றார் சந்திரன் காப்பாற்றுறார் நட்சத்திரங்கள் காப்பாற்றுகின்றன இதுக்கெல்லாம் நம்ம அதுக்கெல்லாம் அது வந்து எனது இனர்ட்டு கோலக்கமாக நம்ம சொல்லலை அதில் ஒரு பவர் இருக்குது அதை ஒரு தேவத்தையாக நம்ம சொல்கிறோம் இந்திரஹா வருணா பிரம்மாதி தேவர்கள் திக் பாலகர்கள் முப்பத்து தேவர்கள் எல்லாம் சொல்கிறோம் இவங்கெல்லாம் ரூல் பண்ணிட்டுருக்காங்க இந்த யூனிவர்ஸு எப்படி இந்தியாவை வந்து நிறைய கேபினட் மினிஸ்டர்ஸ் ப்ரைம் மினிஸ்டர் அப்புறம் வந்து பியூரோக்ராட்ஸ் நிறைய அதிகாரிகள் எல்லோரும் சேர்ந்து இது இந்த கண்ட்ரியை ரூ ரூல் பண்ணிட்டுருக்காங்க இல்லாட்டி நியத் திருணம்னா என்னர்த்தம் இதை நடத்தி கொண்டிருப்பவர்கள் இப்போ இந்த தேனி டிஸ்ட்ரிக்ட்னால் கலெக்டர் ஆஃபீஸ் இருக்குது இது கோர்ட் இருக்குது இப்போ போலீஸ் போலீஸ்லாம் இருக்காங்க காவல்துறை இருக்குது இதெல்லாம் சேர்ந்து தான் ரூல் பண்ணிகிட்டு இருக்காங்க இந்த ஊர் எம்எல்ஏ இருக்கார் எம்பி இருக்கார் எல்லோரும் சேர்ந்து தான் பண்ணிட்டு இருக்காங்க அது மாதிரி இந்த சர்வலோக மகேஸ்வரம் அப்படின்னு சொன்னால் இந்த உலகத்தில் இருக்கிற அத்தனையும் ஆளுகின்றவர்களையெல்லாம் ஆளுறவர்னு அர்த்தம் இந்த உலகத்தில் உள்ள அனைத்தையும் ஆளுகின்றவர்களையெல்லாம் ஆளுகின்றவர் தலைவர்னு அர்த்தம் இந்த ஹயரார்கிலாம் சொல்கிறோம் இல்லையா அந்த மேலே மகாதேவா ஈஸ்வரகா விஷ்ணு தாக்கும் கடவுள் சர்வலோக மஹே ஈஸ்வரன்னா ரூலர்னு அர்த்தம் ஆனால் அவருக்கு மேலே ரூலர் இல்லை அவருக்கு ஈக்குவலாக ரூலர் கிடையாது இந்த பிரபஞ்சத்தை நியமனம் பண்ணுறதுல அவருக்கு சமமாகவோ அவருக்கு மேலேயோ யாரும் இல்லை தனக்குவமை இல்லாதான் ஒப்பிலி அப்பன் அதனால் அப்படி இருக்கார் அவர் ஆக தான் அது என்ன சொல்கிறார் சர்வலோக மகேஸ்வரஹா சாதாரண ஈஸ்வரன் இல்லை மகா ஈஸ்வரகா பரமேஸ்வரஹா சர்வேஸ்வரஹா இப்படிலாம் சொல்கிறோம் இல்லையா அட்ஜெக்டிவ் கூட்டுருவோம் ஈஸ்வரன்னாலே கண்ட்ரோலர் ரூலர் அப்படின்னு அர்த்தம் அனைத்தையும் ஆளுகிறவர்னு அர்த்தம் ஆனால் ஆளுகிறவர்களெல்லாம் ஆளுகிறவர் ஆளுகிறவர்களெலாம் வந்து பொறுப்பு கொடுக்கப்பட்டிருக்கு அவனுக்கு பீஷாஸ்மாத் துவாத்த்பவத்தை பீஷோ தேதி சூரிய பீஷாஸ்மாத் அக்னிஷேந்திரஸ் மிருத்ர்தாவதி பஞ்சமித்தின்னு வேதம் சொல்லுகிறது ஆக இந்த கடவுளின் இந்த பிரபஞ்சத்தின் பெருந்தலைவனை முன்னிட்டு கொண்டுதான் காற்று வீசுகிறது கட்டுப்பட்டுன்னு அர்த்தம் இவருடைய இவருக்கு கட்டுப்பட்டு காற்று வீசுகிறது கடவுளுக்கு கட்டுப்பட்டுத்தான் சூரியன் உதிக்கிறான் அக்னி பகவானும் இந்திர பகவானும் இந்த இறைவனுக்கு பரம்பொருள் தத்துவம் இந்த லா இந்த எனது இயற்கையின் நியத்தி அதை ஆளுகிறவன் அதை உள்ள உயிருள்ள ஒரு அறிவுள்ள தத்துவம் அது எப்படி இந்த உடம்புக்குள்ள ஒரு அறிவுள்ள தத்துவமாக நான் இருக்கிறேனோ அப்படி ஹோல் யூனிவர்ஸுக்கு அறிவுள்ள ஒரு தத்துவம் கான்ஷியஸ் பீயங் இருக்குது அதுக்கு பேர் சர்வலோக மகேஸ்வரகா தம் சர்வலோக மகேஸ்வரம் அடுத்தது லோக அத்தியக்ஷம் அவர் பாஷியத்தில் என்ன இருக்குது லோக தியந்திருணாம் பிரம்மாதீனி ஈஸ்வர பிரம்மா முதலானவர்களுக்கும் தலைவனாக இருப்பதால் சர்வலோக மகேஸ்வர தம் அப்படின்னு சொல்லி த்வித்தியா பக்தி கொண்டு வரார் அது விக்கிரக வாக்கியம்னு பேர் இதுதான் லோக்கிய சர்வம் லோக்கியத்தை இது லோக்க அதுக்கு மீனிங் என்ன திருஷ்யவர்கோக்க தச நியணாம் நியத்திராம்னா யார் ப்ரமாதீனாம் அபி ஈஸ்வரத்து சர்வலோகமகேஸ்வர தம் சர்வலோகமஹேஸ்வரம் இதுதான் பாஷன் ஸ்டைல் சங்கராச்சாரியருடைய உரையினுடைய தன்மை இப்படிதான் இருக்கும் சர்வலோகமகேஸ்வரம் அடுத்தது லோகாத்தம் லோகாத்தங்கிறதுக்கு என்ன சொல்கிறார் கம் தஷியவர்க்கம் சுவாவிக்கோதேன சாட்சாத் பசியத்தீகா லோகாத்தியக்ஷா வந்து நிரம சர்வலோகமகேஸ்வரங்கிறது சகுணம் பிரம்ம அவரோடய லாங்குவேஜ் எப்படி இருக்குது பாருங்க சங்கராச்சாரியர் அதாவது சுவாபிகேன போதேன சுவாபிக போதாகனா பியூர் तू ये உணர்வு அத்தலைவன் அர்த்தம் மகேஸ்வரன்னாலும் தலைவன் தான் அர்த்தம் மாண்டூக்கோ முண்டக்கோபனிஷத்தில் நம்ம படிக்கிறோம் எஸ் சர்வஜ் சர்வ வித்யஸ்ய ஜானமயம் தபா கடவுள் எல்லாம் அறிந்தவர் எல்லாம் அறிந்தவர்னு ரெண்டு தினம் எல்லாம் அறிந்தவர்னு ஏன் ஒரு தினம் ஏன்னா அறியறதுங்கிறது ரெண்டு விதம்னு சாஸ்திரம் சொல்கிறது விஷேஷண சர்வீது சர்வீத் என்று அந்த இடத்துல ஆதிசங்கரர் உரை பண்ணியிருக்காரு முண்டகோபனில் முதல் ஹண்டம் எட்டாவது மந்திரமோ ஒன்பதாவது மந்திரமோ எஸ்வானமய்தப்திரமநாமம்தபீயே ப்ரம்ம தோன்ன அண்ணா பிராணோ மனசத்தியம் லோகாஹ்கர்ம சுச்சாமிருத்தம் அது ரொம்ப அழகா சிருஷ்டி அழகாக சொல்றார் படைப்பை பற்றி அங்கே சர்வஜா சர்வவித்துன்னு ரெண்டு பதம் இருக்கு அதாவது இப்போ உங்களுக்கு எக்ஸாம்பிள் சொன்னால் புரிஞ்சிடும் நாம் எல்லாரும் ஹியூமன் பீயிங்ஸ் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறது சாமானியம் ஒரு நேம் ஃபார்ம் அப்புறம் அவங்களுடைய குவாலிஃபிகேஷனில் பார்த்தா அது விசேஷ ஜ்யான் ஸ்பெஷல் நாலெட்ஜ் வி ஆர் ஹியூமன் பீயிங்ஸ் அப்படிங்கிறதுல ஒன்றும் சந்தேகம் இல்லை அப்புறம் பிரித்தவமுன்னா இவங்கள்லாம் ஃபீமேல் இதெல்லாம் மேல் ஜெண்டர் வைஸாக பிரிக்கலாம் அப்புறம் வந்து எஜுகேஷன் வைஸாக பிரிக்கலாம் அப்புறம் கேஸ்ட் வைஸாக பிரிக்கலாம் லேங்குவேஜ் வைஸாக பிரிக்கலாம் ஏஜ் வைஸாக பிரிக்கலாம் அதெல்லாம் வந்து ஸ்பெஷல் ஜென்ரல் காமன் அப்புறம் வந்து ஸ்பெஷல் நாலெட்ஜ் வந்து டூ டைப் ஆஃப் நாலெட்ஜ் அப்படி வச்சுன்னு இருக்கோம் நம்ம ஆனால் நம்ம பீஸ்ஃபுல்லாக இருக்கிறதுக்கு எது வேணும்னு தெரியுமோ சாமானிய ஜானம் போகும் மைண்டை டிஸ்டர்ப் பண்ணுறது எது தெரியுமோ ஸ்பெஷல் நாலெட்ஜ் தான் வி ஆர் ஹியூமன் பீயிங்ஸ் அப்படின்னு சொல்லிவிட்டால் ப்ராப்ளம் நிறைய சால்வ் ஆகிடும் நான் ஹிந்து அவன் கிறிஸ்டியன் இவன் முஸ்லீம் இவர் ஐயர் இவர் செட்டியார் இவர் முதலியார் இவர் கவுண்டர் இவன் இந்த ஜாதி இவன் உயர்ந்த ஜாதி இவன் நடுப்பு ஜாதி இவன் தாழ்ந்த ஜாதி இவன் அமெரிக்கன் இவன் ரஷ்யன் இவன் ஜப்பானியன் இவன்லாம் மங்கோலியன் இதெல்லாம் மைண்டை டிஸ்டர்ப் பண்ணும் அதனால் சங்கராச்சாரியர் என்ன சொல்கிறார் முதல்ல சர்வலோக மகேஸ்வர சப்தத்துக்கு சகுணம் சகுணப் பிரம்மனில் ஹை லெவல் சகுண பிரம்மன் சொன்னால் காரணப் பிரம்மன் மற்றவங்களாம் காரிய பிரம்மன் பிரம்மா விஷ்ணு சிவன் அவங்களே காரிய பிரம்மன் நவராத்திரி வந்து அம்பாள் காரண பிரம்மம் ஆகிடுவோம் இடத்த மாற்றி விட்டுடுவோம் வைகுண்டே காசி வந்தால் பெருமாள் உட்காந்துருவார் சிவராத்திரி வந்து சிவன் வடிவம் வந்துடுவோம் ஃபார்மை மாற்றிடுவோம் பிரின்சிபிள் ஒன்று lamps are many, light is one. விளக்குகள் பல பெரிய விளக்கு வைக்கலாம் பெரிய விளக்குகள்லாம் வைக்கலாம் பெரிய பிரம்மாண்டம் அண்ணாமலையார் தீபம் வைக்கலாம் இத்துணூண்டும் வைக்கலாம் குட்டியாகவும் வைக்கலாம் லைட் இஸ் ஒன் அப்படி புரிஞ்சுக்கணும் ஆனால் விளக்கு வித விதமான விளக்குலாம் தங்க விளக்கு வைக்கலாம் தங்கத்திலே ரத்தனம் பதிச்ச விளக்க வைக்கலாம் ஒரு மண் செட்டி விளக்கு வைக்கலாம் கொட்டாங்கச்சி விளக்க வைக்கலாம் லைட் இஸ் ஒன் இந்த நாலெட்ஜ் இருந்தால் ஒரு பிரச்சனையும் வராது ஸ்கூல்லையே குழந்தைகளுக்கு சின்ன வயசில் சொல்லி கொடுத்துட்டா இந்த ஜாதி அபிமானம் குலாபிமானம் கோத்ராபிமானம் பாஷாபிமானம் மதாபிமானம் இது எஜுகேட் பண்ணாததுனால தான் எல்லோரும் சண்டை போட்டு டிவியில் டிபேட் பண்ணின்ட்டு நேரத்தை வீணடிச்சின்னு இருக்கான் அத்தனை பேரும் இந்த பேசிக்காக இதெல்லாம் திங்க் பண்ணால் விட்டு விட்டு சும்மா பொழுதுபோல் பாவம் என்ன டிபேட் பண்ணால் ம ஜனங்களுக்கு பீஸ்ஃபுல்லாக இருப்பாங்கன்னு அதை பற்றி யோசிக்க வேண்டாம் அது வராது ஆ நல்ல இந்த சாஸ்திரம் நம்மளாவது இங்கே கிடை ஆ சர்வலோக மகேஸ்வரம் லோகாத்தியக்ஷம் இத்தனை லக்ஷணம் சொல்கிறார் இது வந்து பிரதமாவி பக்தியில் போட்டால் எப்படி வரும் அநாதினிதனஹா விஷ்ணு சர்வலோக மகேஸ்வரஹா லோகாத்தா அதனால தான் இங்கே சொன்னார் லோக்கம்ங்கிறதுக்கு திருஷ்ய வர்க்கம்னு விட்டார் இங்கேயும் அறியப்படுகிற பொருள் அதனால் சுவாபாவிக போதாக ஒரு அழகான யூஸ் பண்ணியிருக்கார் இயல்பாகவே இருக்கின்ற அறிவு அப்போ இதிலேருந்து என்ன தெரியறதுன்னா கல்டிவேட்டட் knowledge natural knowledge ஒன்றையும் பிரிக்க வேண்டியிருக்கு நேச்சுரல் நாலேட்ஜுங்கிறதெல்லாம் சொல்ல முடியாது இங்கே பியூர் கான்ஷியஸ்னஸ் தான் சுவாபாவிக போதாக அந்த knowledge இருக்க அது வந்து என்னதுன்னு கல்டிவேட்டட் நம்ம படித்து படித்து படித்து தெரிஞ்சுக்கிறது ஆனால் இயற்கையாகவே எல்லாேருக்கும் ஒரு அறிவுன்னு ஒன்று இருக்குது அறிவுன்னா என்ன அர்த்தம் அறியிற தன்மை அந்த நோயிங் கெப்பாசிட்டி அந்த நோயிங் கெப்பாசிட்டியில் இருக்கக்கூடிய கிரெடேஷன் எல்லாம் பற்றி பே க்ரெடேஷனாக அது மைண்டுக்கு போயிடும் ஐ ஆம் சீங் மை ஓன் மைண்ட் ம தாட்டில் இன்டலெக்டை நான் பார்க்குறேன் இன்டலெக்ட் இஸ் ஆப்ஜெக்டிஃபைடு பை மை செல்ஃப் ஹூ ஹூ ஆம் ஐ நா பியூர் கான்ஷியஸ்னஸ் ஐன்னு சொன்னாலே கான்ஷியஸ்னஸ் ஐங்கிற வேர்டுக்கு ரியல் மீனிங் கான்ஷியஸ்னஸ் தான் நான் என்ற சொல்லுக்கு உணர்வு என்றுதான் உண்மையில் பொருள் அப்புறம் உயிர்ங்கிறது மனுஷங்கிறது எல்லாம் அப்புறம் அந்த அறிவாகவே இருக்கும் தன்மையைத்தான் ஆதிசங்கரர் இங்கே சுவாபாவிக போதாகங்கிறார் இது கடவுளுக்கு நமக்கும் ஒன்று கடவுள் ஆம்னீஷியன்ட் நமக்கு அதுக்கு ஸ்பெல்லிங்கே தகராறு ஆ என்னால் அவர் ஆம்னேஷியன்ட் ஆம்னேஷியன்ட்னா என்ன அவருக்கு எல்லா நாலெட்ஜும் இருக்குது நமக்கு தேவையில்லை அந்த நாலெட்ஜ் ஆனால் கடவுள் நானும் ஒன்றுங்கிற போது என்னென்னா அவருக்கும் ஐங்கிறது இருக்குது எனக்கும் ஐங்கிறது இருக்குது எல்லாருக்குமே ஐங்கிறது இருக்குது ஐ இஸ் ஐ நம்ம தமிழில் சொல்கிறது ஐனா என்னதுன்னா ஒன்று ஒன்று அத்வைதம் ஐன்னு சொன்னா, உணர்வு உணர்வு வந்து எல்லாருக்கும் இருக்கிற ஐ உணர்வு தான் கான்ஷியஸ்னஸ் தான் அது காடுக்கும் சரி டிவோட்டிக்கும் சரி ஒன் அண்ட் தி சேம் தேர்ஃபோர் தெர் இஸ் நோ காட் தெர் இஸ் நோ டிவோட்டி டிவோட்டி அண்ட் காட் இ சூப்பர் இம்போஸ்ட் ஆன் பியூர் கான்ஷியஸ்னஸ் காடு அவருக்கு எல்லாம் தெரியும் எனக்கு ஒன்றுமே தெரியாது இது காம்ப்ளெக்ஸ் தானே அவருக்கு எல்லாம் தெரியும் அவர் சுப்பீரியர் எனக்கு ஒன்றுமே சரியா தெரியாது அறகுரை இன்ஃபீரியர் இது காம்ப்ளெக்ஸாக இல்லையா இப்போ கான்ஷியஸ்னஸில் காம்ப்ளெக்ஸை காம்ப்ளெக்ஸாக ஏற்றுறது யார் அதுதான் இக்னரன்ஸ் மாயா கான்ஷியஸ்னஸில் போய் காம்ப்ளெக்ஸை ஏற்றுறோம் சுப்பீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் எல்லாமல்ல இறைவன் நான் அடிமையிலும் அடிமையிலும் அடிமையிலும் அடிமை கொஞ்சம் நாளைக்கு வேணால் சொல்லலாம் ரொம்ப நாளைக்கு சொன்னால் அப்புறம் உனக்கு மனோ மனோதத்தவர் டாக்டர்கிட்ட கூட்டின்னு போகணும் ஜாக்கிரதையாக இருக்கணும் இதுதான் அத்வைத சித்தாந்தம் அதான் சங்கராஜர் ரொம்ப அழகாக ஹேண்டில் பண்ணுறாருத சர்வலோக மகேஸ்வரா லோகாத்தியக்ஷா அது ரொம்ப முக்கியம் இந்த ரெண்டு வேர்டும் சர்வலோக மகேஸ்வரா லோகாத்த பியூர் கான்ஷியஸ்னஸ் வித் என்னது ஆம்னிஷியன்ட் ஆட்ரிபியூட் ஈஸ் கால்ட் காட் புரியுறதா சர்வலோக மகேஸ்வர சர்வலோகாத்த அட்ரிபியூட்லஸ் consciousness He is called என்ன சொல்கிறது இஸ் கால்டா என்ன வச்சுங்க அதனால அவர் என்ன சொல்கிறோம்னா சர்வ லோ லோகாத்தியக்ஷா இது என்னது ரெஃபர் எஸ் சர்வஜா சர்வவித் அடிக்கடி சாஸ்திரத்தில் வருது எல்லாம் தெரிஞ்சவர் எல்லாம் தெரிஞ்சவர் நமக்கு எல்லாம் தெரி எல்லாம் தெரியும்னா காரணம் காரியஜானம்னு பேர் இல்லை அபேத ஜானம் பேத ஜானம்னு பேர் அத்வைத ஜானம் துவைத ஜானம்னு பேர் சாமானிய ஜானம் விசேஷ ஜானம் ரொம்ப முக்கியமானது அந்த அர்த்தத்தில் சொல்கிறார் அப்படிப்பட்ட சகுண பிரம இன்டெரக்டாக சொல்லிவிட்டார் சுவாபாவிகேன போதேன சாட்சாத் பசியத்தின்னா என்ன அர்த்தம் என்ன சொல்கிறது வித்தவுட் மீடியா மீடியம் இப்போ நம்ம பார்க்குறதுலாம் என்னென்னா வித்து மீடியம் ஐஎம் சீயிங் த்ரூ ஐஸ் த்ரூ மைண்ட் நாட் seeing சீயிங் இன்டைரக்ட்லி சீயிங் நா தி ப்யூர் கான்ஷியஸ்னஸ் through the instruments or mediums the object is and is understood by me unarvagiya nan manam indriyangal karuvi valiyaga paarpadu aanal neradiyaga paarpadu adha sakshat prashyati swabhavikena bodhena sakshat prashyati டேரக்டாக பார்க்குறேன் எதனா இன்க்ளூடிங் பாடி மைண்டு காம்ப்ளெக்ஸ் அப்போ என்ன மீடியாவை வந்து நான் மீடியத்தோடு ஜாயின் பண்ணிவிட்றேன் சென்சார் லைக் ஸ்பெக்டக்களோட நான் ஸ்பெக்டக்களோட வச்சு பார்த்துட்டு இருந்தாலும் ஸ்பெக்டக்கள் இஸ் டிஃப்ரெண்ட் ஃப்ரம் மீ இல்லையா ஸ்பெக்டக்களோட நான் வந்து பார்க்குறேன்னாலும் ஸ்பெக்டர்கள் அவ்வளோ தூரம் என்னோட என்னதுன்னா இன்டிமேட்லி அசோசியேட்டட் வித் மை ஐஸ் இல்லையா இன்டிமேட்லி அசோசியேட் பிரிக்க முடியாதபடி சேர்ந்து கொடுத்தோம் அப்போ என்ன பண்ணுறதுன்னா நான் நீக்கிறேன் அது இது நம்ம வந்து கண்ணாடி போட்டுக்கா நான் இது கண்ணாடியை கழட்டணுமா என்ன கண்ணாடியை கழட்டாமையே நான் கண்ணாடி வேற கண்ணு வேறுங்கிற ஞானம் வராது அதுக்காக நான் வந்து நான் வேற பாடி மைண்டு காம்படிக்ஷனோட உடம்பையும் மனசையும் என்னையும் பிரிக்கணுமா என்ன பிக்கணுமா என்ன அவசியமே இல்லை இதுலேருந்து நான் தெரிஞ்சுருக்கப்போ தான் நான் இதை என்ஜாய் பண்ண முடியும் இந்த நாலேஜை இந்த அறிவை நான் ரசிக்கணும்னா இந்த உடம்பு இந்த பாடி மைண்டு காம்ப்ளெக்ஸில் இருக்கணும் இதையே நான் ஆப்ஜெக்டிஃபை பண்ணணும் இதை இக்னோரும் பண்ணணும் என்னோடது மாத்திரம் இல்லை எல்லா பாடி மைண்டு காம்ப்ளக்ஸையும் நான் இக்னோர் பண்ணுறேன் எல்லாருடைய நாலெட்ஜையும் இக்னோர் பண்ணுறேன் எல்லாருடைய இமோஷன்ஸையும் இக்னோர் பண்ணுறேன் எல்லாருடைய ப்ளஸ் மைனஸ்ஸையும் நான் இக்னோர் பண்ணுறேன் ஐ ஆம் ஓன்லி சீயிங் ப்யூர் கான்ஷியஸ்னஸ் த்ரூ நாலெட்ஜ் இதுக்கு பேர் தான் சமதரிசனம்னு பேர் அத்வைத தரிசனம் சமதரிசனம் வேறு வேறு கிடையாது அதுக்கு மா அப்புறம் ஒன்று நமக்கும் காம்ப்ளெக்ஸ் இருக்காது இன்னொருத்தனுடைய காம்ப்ளெக்ஸுக்கும் நம்ம ரெஸ்பெக்டும் பண்ண முடியாது ஒரு ஒரு காம்ப்ளெக்ஸும் ரெஸ்பெக்ட் ஆரம்ப ஆரம்பித்தா நம்ம சம்சாரம் அவ்வளோதான் உளுபட்ட மாதிரி நம்ம வாழ்க்கை ஒன்றும் பண்ண முடியாது நம்ம இமோஷனல் ப்ராப்ளம் அதர் பர்சனோட இமோஷனல் ப்ராப்ளம் எல்லா இமோஷன்ஸும் மாயா ஏன்னா இமோஷன்ஸ் எப்போ பார்த்தாலும் சேஞ்ச் ஆகிண்டே இருக்குது அது ஃப்ளக்சுவேட் ஆகிண்டே இருக்குது அதுக்கு போய் எனக்கு இவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும் நம்ம அப்படின்னா இமோஷன் வந்து ரொம்ப ஆகாது தெரிஞ்சு நோண்டுட்டோம்னா அப்புறம் இமோஷன்ஸ் எல்லாம் கண்ட்ரோல் ஆகிடும் அத்வைத ஜானந்தான் எல்லாத்துக்கும் மருந்து சர்வலோக்கம் சங்கராச்சாரியோ சுவாபிக்கேன போதேன சா சாட்சா பசிய சாட்சாத் பசதி அப்புறம் என்னென்னா பிரமாணத்வாரா தரிசனம் அப்பிரமேயா ஸ்வப்பிரகாஷா இத்தனை அர்த்தம் இருக்கு இதில் வரப்போகிறது அப்பிரமேயா ஸ்வப்பிரகாஷ வித்தவுட் மீடியம் நான் இருக்குங்கிறதுக்கு எனக்கு என்ன மைண்டு வித்தவுட் மைண்டு மைண்டு என்னோடய ஆப்ஜெக்ட் நான் மைண்டை வந்து நான் ஆப்ஜெக்டிஃபை பண்ணுறேன் தூக்கத்தில் நான் இருக்கேங்கிறதுக்கு தூக்கத்தில் நான் இருக்கேன் மைண்டு இல்லாமையும் மைண்டு ஒரு ரிசால்வ் ஆனத்துக்கு அப்புறமும் நான் இருக்கேன் அப்படிங்கிறத நான் வந்து மைண்ட்னால் பார்க்குறேன்னா வித்தவுட் மைண்டு பார்க்குறேனா இந்த வேர்க்கிங் ஸ்டேட்டில் ஜாக்கிரத அவஸ்தையில் மைண்டையே நான் ஆப்ஜெக்டிஃபை பண்ணுற போது என்னோட என்னது என்னோடய எக்ஸிஸ்டன்ஸு என்னாலேயே அறியப்படுகிறதா வேறொன்றால் அறியப்படுகிறதா என்னுடைய எக்ஸிஸ்டன்ஸை ப்ரூவ் பண்ணுறதுக்கு யார் வேணும் என்னுடைய இருப்பை நிரூபிப்பதற்கு யார் தேவைன்னா என்னுடைய இருப்பை நிரூபிப்பதற்கு யாரும் தேவையில்லை என்னுடைய இருப்பை அறிவதற்கு அறிகிறது நானே அறிவதால் என்னுடைய இருப்பை போய் யார்கிட்டையாக கேட்கணுமா மைண்டு இருக்கிறதுனால நான் இருக்கேன்னு சொல்லணும் மைண்ட் இல்லாட்ட நான் இருக்க மாட்டேனோ மைண்ட் இல்லாமல் நான் இருந்துட்டு தானே வந்திருக்கேன் கொஞ்சம் நேரம் இந்த மாதிரி கிளாஸ் கேட்குற போது மைண்ட் இல்லாத நினைக்கி போயிட்டேம்பான் கிளாஸ் முடிஞ்சு ஸ்லோகம் எல்லாம் சொன்னோன்னவோ வந்துட்டேனே நான் அப்போ எங்கே போனேன் நீன்னா நான் எங்கேயும் போகவும் இல்லை எங்கேயும் வரவும் இல்லை போக்கும் வரவும் புணர்வும் இல்லாமல் புண்ணியன் எனக்கு மைண்டு தான் வந்து போச்சே தவிர ஐ ஆம் நாட் கம்மிங் ஐ ஆம் நாட் கோயிங் நான் பிறக்கவே இல்லை நான் சாகவே இல்லைன்னு சொல்லிகிட்டு இருக்கேன் அ சாஷாத் பசியத்தீதி லோகாத்தியக்ஷகாத்தியக்ஷா அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாருனா மாற்றி போடுறார் சங்கராச்சாரிய சாதாரணமாக இந்த ஆர்டரை மாற்ற மாட்டார் மாற்றுறார் பாருங்க லோகாத்தியக்ஷா தம் தம்னு போட்டால் விபக்தி மாற்றிக்கணும் லோகாத்தியக்ஷம் தம் லோகாத்தியக்ஷா தம் லோகாத்தியக்ஷம் அப்படின்னு போடுறோம் என்ன ஸ்லோகத்தில் எப்படி இருக்குது ஆஹா அநாதி நிதனம் புல்லிங் மொத பிரதமா விபக்தியில் போட்டால் அநாதி நிதனா விஷ்ணும் பிரதமாவிபக்தியில் போட்டால் விஷ்ணு சர்வலோக மகேஸ்வரா லோகாத்தியக்ஷா தித்தியாவிபக்தியில் போட்டால் இரண்டாம் வேற்றுமை ஒருமை இரண்டாம் வேற்றுமை ஒருமை செகண்ட் கேஸ் என்னது செகண்ட் கேஸ் சிங்குலர் மூணு லாங்குவேஜ்னையும் சொல்லி பார்க்குறேன் எதாவது ஒரு லாங்குவேஜ்லையாக புரியட்டும் ஏன்னா நம்ம நம்ம மைண்ட் அவ்வளோ எக்ஸ்ட்ராவர்ட்டாக சுத்தின்னு இருக்குது ஒரு கான்சன்ட்ரேட்டடாக எங்கே உட்காந்துருக்கு இதையோ யோசிச்சுட்டுருக்கு பணம் அது இது விவகாரம் சுத்தின்ண்டே இருக்கு ஒரு இடத்துல நின்னா தானே சரண கமலாலயத்தை அரை நிமிஷ நேரமட்டில் தவமுறை தியானம் வைக்க அறியாத சகட சட மூட மட்டி தட்டுற மைண்டை பார்த்து அருணகிரிநாதர் ஒரு இடத்துல நிற்க மாட்டேங்கிறே மனசே பாழான என் மனம் குவிய ஒரு தந்திரம் பண்ணுவது உனக்கு அருமையோ சினமிரக்க கற்றாலும் சித்தியெல்லாம் பெற்றாலும் மனமிரக்க கல்லார்க்கு வாய் ஏன் பராபரமே அதனால் மனசு ஒடுங்கி இருக்கணுமே அதனால் இந்த பாருங்கள் அடுத்தது தம் நித்யம் நித்தியங்கிறதுக்கு அர்த்தம் சொல்கிறார் ஸ்லோகத்தில் இருக்குது ஸ்துவனுக்கு அப்புறம் நித்தியம் ஆனால் அந்த ஆர்டர் தான் போனார் சடனாக நித்தியத்துக்கு மாறி விட்டார் இப்படி பண்ண மாட்டார் அவர் சாஸ்திரத்தில் ஒரு லக்ஷணம் இருக்குது பாஷ்யத்துக்கு அந்த ஆர்டர்லேயே தான் போகணும்னு ஒரு ரூல் அப்புறம்தான் நம்ம ரீ பண்ணிக்க முடியும் சூத்திரார்த்தோ வண்ணியேயற்ற சூத்திரம் சூத்ரானுசாரி பிஹி சுபதானிச்ச வர்ணியந்தே பாஷ்யம் பாஷ்யவிதோ விதுகு அப்படின்னு பாஷ்ய லக்ஷணம் அது சுருக்கமாக சொன்னால் சூத்திரத்துக்கு அர்த்தம் சொன்னால் தான் பாஷ்யம் இந்த மாதிரி விஷ்ணு சாஸ்திரா பாஷனு விவகாரத்தில் சொல்லிகிட்டு இருக்கோம் விஷ்ணு சாஸ்திர வியாக்கியானம் சூத்திர வியாக்கியானத்துக்கு தான் அந்த சூத்திர ஆர்டர்லே போகணும் அதாத்தோ பிரம்ம ஜிக்யாசானா அதனால் என்ன அதை சொல்லணும் அத்தஹா அத்தஹான்னா என்ன சொல்லுங்கோ பிரம்மன்னா என்ன பிரம்ம ஜிக்யாசா ஜிக்யாசா அப்புறம் அகரம் முதல எழுத்தெல்லாம் ஆதிபகவன் முதற்றே உலகுன்னா அகரத்துக்கு முதலே அர்த்தம் சொல்லணும் அப்புறம் முதலே சொல்லணும் எழுத்து சொல்லி அப்புறம் எல்லாம் அகரமுதல் எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே முதல் ஏ உலகு அப்படின்னா ஒன்று ஒன்றுக்கும் தனித்தனியாக அந்த ஆர்டர்லையே சொல்லணுமா ரீ அரேஞ்ச் பண்ணுமான்னா எழுத்தெல்லாம் அகரமுதலை உலகு ஆதி பகவன் முதற்றே இப்படி ரீ பண்ணி ஆனும் இது பொறுமையாக படித்தா தானே புரியும் இப்போ அந்த ஆடர்லேயே படித்தேன் அப்புறம் ரீச் அது ரீ அரேஞ்ச் பண்ணுறது கொண்டு கூட்டி பொருள் சொல்கிறதுன்னு பேர் தமிழில் சம்ஸ்கிருதத்தில் இதுக்கு பேர் அன்வயம்னு பேர் தமிழ்லேயும் கூட பத உரையுலாம் சொல்லுவோம் அப்புறம் பத உரை சொல்லி பொழிப்புற சொல்லி அப்புறம் விளக்கம் சொல்லி மேற்கோள் சொல்லி பாட்ட சொல்லி அதுக்கப்புறம் விளங்கணுமே அது அப்புறம் கடைசியில் பொருள் விளங்கா உருவண்டேன்னா ஆ நித்தியம் நித்தியம்னு சொன்னால் என்ன அர்த்தம் சங்கராச்சாரிய சொல்கிறார் நிரந்தரம் நிரந்தரம்னா வித்தவுட் கேப்புன்னு அர்த்தம் வேறு எதுவும் இப்போ வந்து வார வாரம் அப்படிப்படியே சமாளிச்சுட்டே கிளாஸ் எல்லாம் வந்து கன்டினியூ கன்சிஸ்டன்சி கன்சிஸ்டன்சி ஏன்னா அவரே சொல்கிறார் யார் நம்ம பகவான் பதஞ்சலி சொல்கிறார் ஒரு நாள் இல்லைப்பா இதை கன்சிஸ்டாக பண்ணினா தான் பெனிஃபிட் பார்க்க முடியும் சத்து தீர்க்க கால நைரந்தரிய சது தீர்கால நைரந்தரிய சத்கார ஆசேவித்தோ திருடபூமி எதுன்னா அபியாசம் அபியாச வைராக்கியாபியாம் தன் நிரோதா சித்தவருத்தி நிரோதம் எப்படி பண்ணுறதுன்னா அபியாச வைராக்கியாபியாம் நிரோதான் அது எப்படின்னா சது தீர்க்கால நைரந்தரியம் எங்கே நிரந்தரம்ங்கிற நைரந்தரியம் இருக்கு விடாமல் பண்ணணும் அப்போத்தான் அது உறுதியாகும் அபியாசம் யோகாசனம் எல்லாம் அபியாசம் பண்ணிகிட்டே இருந்தாள் அப்புறம் அநாயாசமாக ரப்பர் மாதிரி உடம்பு வளையும் அப்புறம் குனிஞ்சு எடுக்கிறதே ப்ராஜெக்ட் ஆகிடுது இப்போ எல்லாேருக்கும் குனிஞ்சால் நிமிட முடியல நிமிர்ந்தால் குனிய முடியும் ஏன்னா முதுகு தண்டு வலிக்கிறது சாப்பிட்டு சாப்பிட்டு சும்மா கதை பேசிகிட்டு இருந்தால் உடம்பு என்னத்துக்கு தான் ஆறு ஒரு கதையெல்லாம் பேசிகிட்டு இருந்தாள் அப்படித்தான் ஆகும் இப்படி ஆகலை தான் அதிசயம் சாப்பிட்டுட்டே இருக்கான் கதை பேசிகிட்டே இருக்கான் அவனுக்கு ஒன்றுமே இப்போ தான் ஆச்சரியமாக இருக்கும் ஆ நித்தியம்னா நிரந்தரம் நிரந்தரம் என்ன பண்ணுறான்னா ஸ்துவன்னு ஸ்லோகத்தில் இருக்குது ஸ்துவன் ஸ்துவனுக்கு அர்த்தமே சொல்லலை ஏன்னா அங்கே ஏற்கனவே இருக்கிறதுனால ஸ்துவனுக்கு சங்கராச்சாரியர் அர்த்தமே சொல்லலை இங்கே ஏற்கனவே சொல்லியாச்சு போங்கிறார் எங்கே சொன்னார் நாம சங்கீர்த்தனம் குறுவன்னு எங்கே போகிறதுக்கு படித்தோம் ஸ்துவன்னு குணானு சங்கீர்த்தையன் இங்கே நீங்கள் போட்டுக்கணும் இங்கே நீங்கள் வந்து சீரியஸாக படிக்கிறதா இருந்தால் சும்மா கேஷுவலாக கேட்குறது வேறு சீரியஸாக படிக்கிறது வேறு படிக்கிறது வேறு கேட்குறது வேறு உள் வாங்கிக்கணுமே வாங்கிண்டா போகிறா யோசிச்சுட்டே இருக்கணும் திரும்ப திரும்ப படித்து மனதுக்குள்ளே இருக்கணும் எப்போவுமே ஸ்துவன்னு அப்படின்னா என்ன அர்த்தம் குணானு சங்கீர்த்தையன் அது இங்கே போட்டுட்டால் சௌரியமாக இருக்கும் அப்புறம் அடுத்தது சர்வதுக்காத்திகோ பவேத் சர்வதுக்காதிகோ பவேத்ங்கிறது ஏற்கனவே சொல்லிவிட்டார் சர்வதுக்கா திகோபவேத் இது சர்வத்திர சம்பத்தியதே எங்கே நாலாவது ஸ்லோகத்தோடய வியாக்கியானத்தில் கடைசியில் போட்டார் சர்வத்திர சர்வ எங்கே முதலே பார்த்தோம் ஜெகத் பிரபும் தேவதேவமனந்தம் புருஷோத்தமம் ஸ்துவன் நாமசகசிரேண புருஷோத் தர்வதுக்காதிகோபவேத் அதேமாதிரி ஸ்துவன் நாமசகசிரேண நாமசகசிரேண ஸ்துவன்னு சர்வதுக்காதி கோபவேத் இந்த யஜமானஸ்தமையை வச்சாலும் படித்தோம் அதெல்லாம் ஞான் உச்சுங்க இங்கேதான் முடிக்கிறார் இதை என்ன இதை நான் என்ன சொன்னேன் எத்தனாவது கேள்வி மூணாவது கேள்விக்கு பதிலுது கம் கம் ஸ்வந்த அடுத்தது சர்வதுகோத் அது என்ன அர்த்தம் இயம் ஸ்தவனார்ச்சனஜபானி ஸ்தூவன் சர்வதுகோதுன்னு ஒண்ணாக்கிவிட்டார் ஆதிசங்கர் ஸ்தூவன் சர்வதுகோத் அப்படின்னா என்ன அர்த்தம்னா இ என்று சொன்னதுனால திரையணாம் ஸ்தவன அர்ச்சனப்பா ஸ்தவனம்னா புகழ்ந்து பாடுதல் அதாவது குணான் சங்கீர்த்தையன் அப்புறம் அர்ச்சனம்னா என்ன பாஹ்ய ஆபியர பாஹ்யம் புற புறவழிபாடு அகவழிபாடு மாநபூஜா ஜப்பானாம் திரும்ப திரும்ப ஓம் நமோ நாராயணாயா ஓம் விஸ்வஸ்மை நம ஓம் வஷட்காராய நம அப்படி சொல்கிறோம் இல்லையா ஜப்பன் அஹஸ்தவன அர்ச்சன ஜப்பானாம் சாதாரணம் ஃபலவச்சனம் இது ஜென்ர ஜென்ரல் பிரயோஜனம் சாதாரணம்னால் இங்கே விசேஷம் பலவச்சனம் இல்லை விசேஷம்னால் என்ன பணம் கிடைக்கிறது பதவி கிடைக்கிறது புகழ் கிடைக்கிறது சார் எல்லாம் துன்பம் போகணுமா உனக்கு பணம் வேணுமானா உனக்கு பணம் கொடுத்தா துன்பம் போகாது துன்பம் போகணும்னா பணம் தேவையில்லைன்னு சொன்னால் என்ன பண்ணுவான் ஒருத்தன் என்ன சொல்லுவேன் துன்பம் வந்தாலும் பரவாயில்ல பணம் வேணும் வேலை வைத்தியந்தான் சொல்லு துன்பம் போகணும் துன்பம் அனைத்து அத்தனை அனைத்து துன்பங்களையும் கடந்து விடுவான் சர்வது அதிகா பவேத் அனைத்து துன்பங்களையும் அதித்திய கச்சதி அதுதான் சொல்லப்போகிறார் சாதாரண பலவச்சனம்னா என்ன சாதாரண பலவச்சனம் இது எது இந்த சர்வதுக்காதிக்கோ ஆஹா இத்தி திரயாண சர் ஸ்துவன் சர்வதுக்காதிக்க உபவியத்துக்கு கமெண்ட்ரி என்ன எழுதுறார் இத்தி திரயாணம் ஸ்தவனார்ச்சனை ஜப்பானாம் எங்கே முதல்ல சொன்னது ஜபம் அப்புறம் அடுத்தது அர்ச்சனம் அப்புறம் மூணாவது ஜபம் ரொம்ப முதல்ல ஜபம் அங்கேயும் ஸ்துவன்னு இருந்தால் கூட அதை ஜபமாக எடுத்துக்கிறோம் நாலாவது ஸ்லோகத்தில் ஜபம் சொல்லியிருக்கு அஞ்சாவது ஸ்லோகத்தில் அர்ச்சனை சொல்லியிருக்கு இந்த ஸ்லோகத்தில் ஸ்தோத்திரம் சொல்லியிருக்கு ஸ்தவனம்னு ஜெகத் பிரபும் தேவதேவம் அனந்தம் புரு இல்லை கிமேக்கம் தெய்வத்தம் லோகே கிம் வாப்பியேக்கம் பராயணம் ஸ்தூவந்த கங்கம் அர்ச்சந்த பிராப்னுயுர் மாணவாஷுபம் ஆ இந்த கம் ஸ்தூவந்த கம் அர்ச்சா அப்புறம் கடைசி கேள்வி என்னன்னா கடைசி கேள்வி வந்து கிஞ்சபன் முச்சதே ஜந்து ஜென்மசம்சாரபந்தனாத் ஆஹா அர்ச்சனையை பற்றி கேட்டிருக்கார் ஸ்தோத்திரத்தை பற்றி கேட்டிருக்கார் ஜபத்தை பற்றி கேட்டிருக்கார் யார் யுதிஷ்டிரர் யார்கிட்ட கேட்டிருக்கார் ஆ பீஷ்மட்ட கேட்டிருக்கார் அதாவது ஞாபகம் இருக்கா பாபம் அப்போ பீஷ்மட்ட கேட்டிருக்கார் அப்போ இந்த மூணையும் சேர்த்துக்கிறார் இதித் திரையாணம் பிரயாணம்னால் என்ன ஸ்தவன அர்ச்சனை ஜபானாம் ஸ்தோத்ரம் அர்ச்சனை ஜபத்தினுடைய சாதாரணம் பலவச்சனம்ங்கிறார் விசேஷமாக கிடைக்கிறது வேறு அர்த்தார்த்தி பிராப்னு யாத் அர்த்த தர்மார்த்தி பிராப்னு யாத் தர்மம் அர்த்தார்த்தி தார்த்தமாகப்னுயாத் எனக்கு வேறு ஒன்றும் வேண்டாம் புண்ணியம் கிடைச்சா போறேன்னு பண்ணு இல்லை எனக்கு நிறைய கடன் தொல்லை இருக்குது பணம் வேணும்னு நினச்சுன்னு பண்ணு கிடைக்கும் அதெலாம் விசேஷ பலன் ஆனால் சாமானிய பலன் என்னென்னா எப்போ பீஸ்ஃபுல் ஆனந்தம் அமைதி திருப்தி ஆக பணம் வந்தாலும் பணம் வராட்டாலும் என்னுடைய அமைதியை நான் இழக்கப் போவதில்லை யாரும் என்னை மதித்தாலும் மதிக்காவிட்டாலும் என் மனசாந்தியை நான் இழக்கப் போவதில்லை இழக்க மாட்டேன் நான் என்னுடைய ஆனந்தத்தை போஸ்போன் பண்ண மாட்டேன் எப்போவோ வரப்போகிறதுன்னு எதிர்பார்த்துன்னு வாழ்க்கையில் ரொம்ப கஷ்டப்பட்டுவிட்டேன் சுவாமிலேன்னா உருப்பிட்ட மாதிரி தான் நீ எதுக்கு ஒன்று கஷ்டப்பட சொன்னான்னா நீ கஷ்டப்பட்டுட்டேன்னு நினைக்கிறியே அப்போ இடையில கொஞ்சமாக நீ சந்தோஷமாக இல்லையான்னா அப்பப்போ வந்தது அப்படின்னா ஏன் அப்பப்போ வந்தது எதுனால அப்படின்னா என்ன இப்படி கேட்குறே அப்படின்னா இன்னும் எப்படி கேட்குறது நான் பைத்தியமாக நீங்கள் பைத்தியமானா ரெண்டு பேருமே பைத்தியந்தான் நான் ஒரு பைத்தியம் நீ ஒரு பைத்தியம் நான் விஷ்ணு சாசன பாஷன் சொல்கிற பைத்தியம் நீ பணத்தை என்ற பைத்தியம் இன்னொரு பைத்தியம் இருக்குது அடுத்த வருஷம் எலெக்ஷனை யோசிச்சுன்ட்ருக்கு ஊர் முழுக்க என்ன இருக்குது வேர்ல்டே ஃபுல்லாஃப் மென்டல் தான் உலகமே மென்டல் ஹாஸ்பிட்டல்னு ஒரு ஸ்லோகம் சொல்லியிருக்கார் சங்கராச்சாரியர் பைத்தியக்கார ஆஸ்பத்திரி தான் இந்த உலகமே சில ஆஸ்பத்திரியில் இருக்கிற பைத்தியம் வேறு இங்கே இருக்கிற பைத்தியம் வேறு ஒன்று ஒரு ஒரு விதமான பைத்தியங்கள் ஆஹா பல சாதாரணம் பலவச்சனம் சாமான்யமானது சர்வாணி என்னது ஆத்தியாத்மிகினி ஆத்தியாத்மிக ஆதி ஆதி தெய்விக சர்வதுக்கம்னு சொல்லிட்டார் சர்வதுக்கம்னா என்னென்னா நம்ம உடம்பில் வர்ற வியாதி நம்ம மைண்டில் இருக்கிற என்னது சரியாக வாழ்க்கையை பற்றி புரிஞ்சிக்காமல் இருக்கிறதுனால நமக்குள்ளேயே நாம் போட்டு குழப்பிக்கிற குழப்பங்கள் அறிவிலே தெளிவில்லாததுனால நெஞ்சிலே குழப்பங்கள் இது நாமளாக இது போக்கிறதுக்கு நம்ம தான் ஒர்க் பண்ணி ஆகணும் அப்புறம் ஆதி பௌத்திகம் நம்ம நல்லா நம்மளை நல்லா வச்சுக்கலாம்னு நம்ம எல்லாம் வேதான் கீதை படித்தோன்னு இருந்தாலும் சாஸ்திரம் படித்தோம் வெளியில் இருக்கிற வந்து நீ எந்தக்கடா கீதை படிக்கணும் அடிச்சான்னா இதை படிக்கக்கூடாது ஓம் ஹிரண்யாயன மகா நம்ம சொன்னால் இல்லையா ஹிரண்யக சிபு யாரும் ஓம் நமோ நாராயணாயா சொல்லப்படாது ஓம் ஹிரண்யாயன மகான்னு சொல்லுன்னா அது மாதிரி நம்மளை வந்து சொல்லிட்டான்னு அண்ணா நாமம் வாழ்க சொல்லுங்கோ பெரியார் போ பெரியார் நாமம் வாழ்க அதுதான் சொல்லணும் எங்கேயா தென்னாடுடைய சிவனை போற்றி சொன்னீங்க அவ்வளவுதான் அடி கிடைக்கும் அப்படின்னு சொன்னான்னு என்ன வேணாலும் நடக்கும் நம்ம ஊரில் சொல்லக்கூடாது இல்லாட்டி ஆம் என் அப்படின்னு சொல்லணும் அப்புறம் இன்ஷா அல்லா இன்ஷா அல்லா அப்படி தான் சொல்லணும் இனிமே சென்னாடுடைய சிவனை போற்றி கோவிந்தநாம சங்கீர்த்தனம் சொன்னீங்க சத்குருநாத மகராஜிக்கு சொன்னீங்க அடி கிடைக்கும் அப்படின்னு என்ன பண்ணுவீங்க இன்ஷால்லா ரொம்ப பயந்துட்டு ஏன்னா சா பழைக்கணுமே இல்லாட்டியும் வாயிலே பெட்ரோலை ஊற்றி கொண்டு கொழுத்துடுவேன் நான் நான் என்ன பண்ணுறது ஏன் இப்படிலாம் இமேஜின் பண்ணுறாவிடா இந்த உலகம் என்ன வேணாலும் நடக்கும் எல்லாத்துக்கும் மென்டலி ப்ரிப்பேர்டாக இருக்கணும் நாம் யாரு கண்டா என்ன நடக்கும்னு யாருக்கு தெரியும் இரண்ய கசிப்பு கதையெல்லாம் கேட்டால் நம்மளதெல்லாம் ஒன்றுமே இல்லை பிரகலாதன் படாத பாடா தன்னோடய பையனை போட்டு படுத்து படுத்துன்னு படுத்துறானே பாம்போட விஷத்தை கொடுக்குறான் மலையிலேருந்து கிழை ஊருட்டி தள்ளுறான் யானையை வச்சு மிதிக்கிறான் நெருப்புக்குள்ள தூக்கி போடுறான் இத்தனையும் வந்து நாராயண நாராயணனுக்கு தப்பிச்சுன்ட்ருக்கானே நாராயண சப்த மாத்திரம் விமுக்துக்காக அப்படின்னு இப்படி இருக்குது ஆச்சரியந்தானே ஆ ஆத்தியாத்மிக ஆதி பௌத்திக மடிலேருந்து மற்றவெல்லாம் வந்து டிஸ்டர்ப் பண்ணுறது இது போராட்டத்துக்கு திடீர்னு பூமியெல்லாம் வெடிச்சுடுத்து பூகம்பம் வந்து விடுத்தும் அப்போ கட்சியாவது மதமாகுது அந்த நேரம் பார்த்து மதம் கட்சி ஜாதி இதெல்லாம் பேசின் இருக்க முடியும் அவன் சோத்துக்கு அங்கேயும் ஓடின்னு இருப்பான் இந்த பூமியே கொஞ்சம் ஆடுறதுன்னு வச்சுங்களேன் கிளாஸை கண்டினியூ ஆகுமா என்ன ஜன்னல் வழியாக குளிச்சுடுவாள் அப்படியே உடஞ்சாலும் பரவாயில்ல வாழணும் அப்போ தான் நிறைய சாப்பிட்டுட்டு சினிமா பார்த்துன்னு கதை பேச முடியும் அது மாத்திரம் இல்லை ஆத்தியாத்மிக ஆதி பௌத்திக ஆதி தெய்வீக்க விஸ்வாமித்ரன் பாட்டுக்கு பாவம் தியானம் பண்ணிட்டுருக்கார் மேனக்காவினை எந்தத்துக்கு அனுப்ப சொன்னான் இந்திரன் அனுப்புகிறான் சும்மா நிம்மதியாக ஒரு பாட்டுக்கு தியானம் பண்ணிகிட்டுருக்கார் இவர் எங்கேயோ தியானம் பண்ணி அவன் போஸ்ட்டுக்கு வந்துவிட்டான் என்ன பண்ணுறான் அனுபவம் யாருக்கு இந்திரனுக்கு அதனால் மேனக்காவை அனுப்புகிறான் மேனக்காவாக ஊர்வசியாக மறந்து போயிடுச்சு மேனக்கா தான் அதே மறந்து போயிடுச்சு இடைஞ்சல் பண்ணுறது எப்படியாவது ஆன்மீகத்தில் முன்னேறிடப்படாது அப்படின்னு சொல்லி விஸ்வாமித்தரோட தியானத்தை கெடுக்கிறதுக்கு என்னெல்லாம் வேலை பண்ணுறாங்க இதுக்கு பேர் தான் ஆதி தெய்வீக துக்கம்னு பேர் தேவர்கள்லாம் இடைஞ்சல் கொடுக்குறது சூப்பர் நேச்சுரல் ஸோ மெனி வேஸில் நமக்கு என்ன மாதிரி துன்பம் எப்படி வரும்னு எப்படி தெரியும் சில சமயம் இந்த க்ளாஸே துன்பமாக இருக்கலாம் சில பேருக்கு புரியாதவங்களுக்கு ஐயோ ஐயோ என்னை வந்து சில பேர் கூட்டிட்டு வந்துடுவான் அது இந்த க்ளாஸை கேளும்பான் அவனுக்கு ஒரு மண் நேரம் ஃபோன் இல்லாமல் உட்காந்துருக்கிறதே பெரிய சாதனை அவன் கூட்டுனு வந்து உட்காந்து வச்சுடுவான் அவன் உட்காந்தவுடனே நெளி நெளி நெளிஞ்சு ரெஸ்ட்லெஸ் ஆகி தாங்க முடியாமல் எல்லாம் பண்ணி இது என்ன துக்கத்தில் சேரும் ஆதி பௌத்திகம் நான் பாட்டுக்கு நிம்மதியாக வெளியில் ஃபோன் பேசிகிட்டு இருந்தேன் இங்கே வந்து இந்த சாமியார் சொல்கிறது ஒரு மண்ணும் புரியல என்னத்தையோ சொல்லிகிட்ருக்கார் அவர் எங்கெல்லாம் இதெல்லாம் எப்படி தான் மண்டையாட்டுங்கிறதோ தெரியல சொல்லுவானா மாட்டானா இருக்குமே எல்லாம் இந்த மாதிரி துக்கம் துக்கம் வந்து துக்கங்கிறது வந்து அவனுடைய புண்ணியத்தை பாவத்தை பொறுத்து இருக்குது பாவத்தை பொறுத்து தான் துக்கம் இருக்குது அதாவது துக்கத்துக்கு காரணம் மாறும் துக்கங்கிறது காமன் சில பேருக்கு குழந்த செத்து போய் துக்கமாக இருக்கலாம் சில பேருக்கு என்ன அவன் திட்டிப்பிட்டான்னு துக்கமாக இருக்கலாம் சில பேருக்கு வந்து அடுத்த எலெக்ஷனில் யார் நம்ம வந்துருவோனோ பயம்னு வந்து அதுனால துக்கமாக இருக்கலாம் துக்க காரணானி பகூனி பரந்து துக்கம் ஒன்று தான் நீ துன்பத்துக்கு ஆயிரம் காரணத்தை சொல் இன்பத்துக்கு ஆயிரம் காரணத்தை சொல்லு இன்பம் இன்பந்தான் துன்பம் துன்பந்தான் இது புரிஞ்சால் இன்பம் புரியனாலும் துன்பந்தான் நீங்கள் சொல்கிறது புரியலேங்கிறது தான் எனக்கு துக்கமாக இருக்குன்னா ஒருத்தர் என்ன பக்கத்தில் இதுவாக புரியலை உனக்கு இன்னும் ஆனந்தமாக இருக்குது தெரியுமோ இல்லையோ அப்படின்னா பாருங்க இப்போ உங்கள் மைண்டு கண்டிஷனாக என்னோடய டீச்சிங்கான் ரொம்ப ஆச்சரியம் அது இதான் மாயா சர்வதுக்க அதிகோ பவேத் ஆஹா ஆத்ம சங்கராஜ் ஆத்யாத்மிகாதீனி ஆதீனின்னு போட்டார் எக்ஸட்ரா எக்ஸெட்ரா நீங்கள் என்ன வேணாலும் போட்டுக்கோங்க ஆக அனைத்து ஆத்தியாத்மிகமான துக்கங்களை அதித்திய அதை கடந்து கச்சதி இ சர்வதுக்கோ பவேத் பவேத்துனா என்ன சாத் அதுக்கு ஒரு பதம் போட்டார் அவர் எல்லா துன்பங்களையும் கடந்தவனாகிறான் அப்படின்னா என்ன அர்த்தம் மோக்ஷத்தை அடைகிறான் அப்படின்னு அர்த்தம் விஷ்ணு இந்த ஜபமெல்லாம் பண்ணினா மோட்சத்தில் சர்வதுக்கம் போ எப்படி போகிறது கிருஷ்ணர் சொல்கிறார் இல்லையா எனது ம எஸ்மின் ஸ்திதோ நான் துக்கேன்னு குருணாப்பி விசால்யத்து துக்கேஷு அனுத்னமனா எல்லாம் நிறைய இருக்குது ஒரு அஞ்சு நிமிஷம் கூடவே எடுத்துட்டேன் இந்த அளவில் நான் கன்க்ளூட் பண்ணுறேன் இன்றைக்கி கிளாஸை இந்த அளவில் நிறைவு செய்கிறேன் சூர் புருஷோத்தமசிரே நகசிரம் பிரசஸம் நருச்சியா மூர்த்தியெல்லாம் வாழி எங்கள் மோனகுருவாழி அருள்வார்த்தை என்றும் வாழி அன்பர் வாழி பராபரமே ஓம் சாந்திஷாந்திஷாந்தி ஹரி ஓம் ஆதிகுருநாஸ்வமிகி கோவிந்தநாமசங்கீர்த்தனம்